நான் துணை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் தலைமையில் நம்ம இன்னைக்கு செய்ய போவது ஆப்பிள் பீட்ரூட் சாலட் செய்ய தேவையான பொருட்கள் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் தேன் பட்டைத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் பாதாம் தேவையான அளவு உந்திரி தேவையான அளவு வெள்ளரி விதை அமராந்த சீட்ஸ் பூஷ்ணி விதை செய்முறை முதல்ல நம்ம ஒரு பவுலில் ஃபர்ஸ்ட்டு பீட்ரூட்டை ஜூலியன்ஸாக கட் பண்ணிக்கலாம் ஜூலியன்ஸ்னால் ஒத்தி குச்சி மாதிரி மில்லி சா சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம் அப்புறம் கேரட் கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை துருவியான போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுப்போம் இதுக்கு மேலே ஆப்பிள் கடைசியாக கட் பண்ணி போடுவோம் இல்லைன்னா கருத்துடும் ஆப்பிள் போட்டுட்டு இது ஒரு பவுலில் இது கட் பண்ணி வச்சிட்டோம் இன்னொரு பவுலில் அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் எலுமிச்சம் பழம் சார் பழிஞ்சி விட்டு வச்சிடலாம் பட்டைத்தூள் போட்டுவிடுவோம் மிளகுத்தூள் இடித்து கலந்துப்போம் தேன் கலந்துருவோம் இந்த ட்ரெஸ்ஸிங் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நிலமிச்சம் ஜூஸ் தேன் பட்டைத்தூள் மிளகுத்தூள் கலந்ததை எடுத்து இந்த ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணியிருக்கோம்ல அதில் கலந்துருவோம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் அதுக்கு மேலே அமரந்த சீட்ஸ் பாதாம் முந்திரி அப்புறம் வெள்ளரி விதை பூஷ்ணி விதை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடலாம் ஓடிட்டு ஒரு சப்புறம் பரிமாறணும்னா சுபாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஆப்பிள் பீட்ரூட் சாலட் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்